வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் யுத்த காண்டம் நகர்புகு படலம் முன்னுரச்சேலேத மூயிரு முகத்து வள்ளல் தன்னடிக் கமலம் முன்னி தரங்க நீர்வு வைப்பின் மின்னெனக் கடிது போந்து விறன் முகுதடந்தோழண்ணல் தொல்நிலைத் திருவின் மேவும் சூரன் மூதூரைக் கண்டான் கண்டலும் எயிற்றின் மாலை கல்யென கலிப்பக் கண்கள் மண்டு தீப்பொறிகள் கால வாய்ப்புகை உமிழநாசி துண்டமது உயிர்ப்பமார்பம் துண்ணென வியர்ப்புத் தோன்ற திண்திரல் முயம்பின் மேலோன் செயர்த்திவை புகழல்வுற்றான் வெஞ்சமற்காற்றலின்றி வெறுவிப்போய் விண்ணின் நின்று வஞ்சனைப் புரிந்து நம்மை மாயத்தால் வென்று மீண்டும் உஞ்சனன் இருந்த கள்வன் உயிர் குடித்தன்றி ஐயன் செஞ்சரன் அதனைக் காணச் செல்லுவதில்லை யானே நன் நகரழிப்பனின்று நன்னலன் மதலை நேரின் அன்னவன் தனையும் யானே அடுவனால் அடுகிகிலேனேல் பின் உயிர் வாழ்க்கை வேண்டேன் யான் பிறந்தேனும் அல்லேன் என்வொரு சிலையும் யானும் எரியிடைப் போவன் என்றான் சூழிது முதல்வன் கூறத் துணைவரும் பிறரும் கேளா வாழறி அணைய வீர அடையலற்ழிந்தேம் வாழா மீழுதல் பழியது ஆகும் வென்றிக் கொண்டு அல்லால் எந்தை தாழ் காண்பது உண்டோ சரதமே இதுமற்று என்றார் நும்மனத் துணிவு நன்றால் நொறில் படை கணத்தோடேகி இம்மெனச் சிறுநர் மூதூர் எரியினுக்கு உதவி நேர்ந்தார் தம்மை அட்டு அவுணன் மைந்தன் தன்னையும் தடிதும் யாரும் வம் எனப் புகின்றான் என்ப வாகயம் புயத்து வள்ளல் ஆ அரியன் தனது மாற்றம் அனைவரும் வியந்து செல்ல ஓர் இமை ஒடுங்கும் முன்னம் உவரியின் நடுவனான வீரமா மகேந்திரத்தின் மேல் திசை போந்தான் பார்ிடக்கணங்களார்த்த பறவைகள் அழிந்ததே போ ஆர்த்தனா உணர் கேளாற்புதம் நிகழவான் போய்ப் பார்த்தனர் சிலவருள்ளம் பதைத்தனர் சிலவர் யாக்கை வேர்த்தனர் சிலவர் ஏது மேலவர் துழனியன்னார் சீர்த்தனர் சிலவரம்மா சிறியன கிளரும் தோளா வேழத்தின் தொகை வெம்பறிவையோர் ஆழித்தேர்களக்கரின் நீண்ட ஊழித்தீச்செறி உற்றனவே போல் பாழித் தீபிகை பற்பல மல்க வானாருங் குடவாய்தலின் வைகி யானாதென்றும் அளித்திடுகின்றோன் மேனாள் மாயை விதித்திடுமைந்தன் ஊனார் செம்புணல் உண்டு உமிழ் அரணம் கொண்ட தன் நாணை கடந்த முரணும் கூற்றுவன் முத்தலை வேலும் வருணன் பாசமும் வன்மையின் வாங்கி விரணம் கொண்டு வியன் சிறை செய்தோ பின்னில் தீச்சுடற்போல் மிளிர்மெய்யான் வண்ணப்பல் பொறி மாமுகம் உள்ளான் அண்ணல் சீயவர் இத்தவிசின்கண் நன்னுற்றான் அடல் நஞ்சினும் வெய்யோன் சேனார் மாமுகில் செல்லொடு சிந்த ே ஏனார் வீரருடு எய்திய தன்மை காணான் நின்று கனன்று எழல் உற்றான் தன் கண் நின்றுடு தானைகளெல்லாம் முன்கண் சென்றிட முன்புடனேகி புன்கண் தீயவனேற் எதிர்புக்கான் வன்கண் பூதர்கள் வந்து மலைந்தார் வில் உண்வாளிகள் வேல்மேமி அல்லுண்மேயா உணப்படை தூர்த்த கல்லும் மாமரமும் கதையாவும் செல் என்று உய்தனர் சீர்கெழுபூத முட்டாவெஞ்சினம் மூண்டிடையின்னோர் கிட்டான் நின்று கிளர்ந்தமராற்ற பட்டார்த்தானவர் பாரிடர் பல்லோர் நெட்டாறு ஒத்து நிமிர்ந்தது சோரீ கண்டாரன்னது காவலர் சீற்றம் கொண்டார் தாம் எதிர்கொண்டு அமர் செய்ய அண்டார் நின்றிலர் ஆவி உலந்தே விண்டார் ஓர் சிலர் மீண்டும் தொலைந்தார் இடித்தார் தேரினை எத்தினர் மாவை அடித்தார் தந்திகளானவை சிந்த முடித்தார் ஒன் மூளையின் நின்றேன் அடித்தார் பூதர்கள் நாரதர் பாட முன்சூழ்்தானை முடிந்தது கண்டான் மன்சூழ் வெம்புலி மாமுக வீரன் என் சூழ்வு இங்கேனி என்று நினைந்தோர் கொன்சூலப்படை கொண்டு நடந்தான் நடக்கின்றானை நலிந்து கணத்தில் நடக்கின்றாமென ஆர்த்தெதிர் கடக்குன்றங்கள் கணிப்பிலவைகும் தடக்குன்றம் பல சாரதர் சாலம் கொண்டிடு சாரதர் உய்த நீலம் கொண்ட நெடுங்கிரியாவும் சூலம் கொண்டு பஹ்ருண்டமதாக்கி ஆலம் கொண்ட அளக்கரின் ஆர்த்த அந்நேற்கொண்டவன் ஆற்றலை நோக்கி என்னே நிற்பதியாம் இவன் என்னா முன்னே நின்ற முரண்கெழு சிங்கன் மின்னே என்ன விரைந்தெதிர் சென்றான் பயமிகு பூதரின் மடங்கள் பேறினோன் வெயில் உமிழ் முத்தலை வேலொன்றேந்தியே புயவறிமுகமுடை கொடியன் முன்பு போய்ப் புயல் இனம் எரிந்திடத்தெழித்துப் பொங்கினான் அத்துணை வேலையில் அவுணர் காவலன் முத்தலை வேலினான் முந்து சிங்கன் மேல் குத்தினன் அனையனும் கொடியன் மார்பு இடை கைத்தலம் இருந்த தன் கழுமுள் ஓற்றினான் செரித்திடுசூலவேல் செருவின் மேலவர் புறத்தினில் போயின பொழிந்த செம்புணல் நெறித்தரு பகலவன் நின்ற குன்றினும் எரித்தரும் இளங்கதிர் என்ன சென்றதே ஆங்கு அவர் முறை முறை அயில் கொள் சூழவேல் வாங்கினர் இடம் தொரும் மற்றும் ஓச்சுவர் இங்கு இதுபோல நின்று செய்தார் நீங்கு அரும் அற்றது காலையில் அனையர் கைத்தலம் பற்றிய முத்தலைப்படைகளானவை இத்தன ஒரு தலை இரண்டும் வீழ்தலும் மற்றொழில் புரிந்தனர் நிகரில் வன்மையார் புலிமுகன் அவ்வழிப் புரிந்து மற்றொழில் வலியினை இழந்தனன் மையல் எய்தினான் தலமிசை வீழ்தலும் தனது தாழ் கொடே உலமுரள் தோழினன் உதைத்துருட்டினான் ஒலிகழல் மேலவன் உதைத்த வன்மையால் அலமறு தீயவனாவி நீங்கினான் மலர் மழை தூவினர் வான்புளோர் அரி புலிதனை வெல்வது புதுமைப்பாலதோ சூர்கொளும் முத்தலை சூல வேல் கொடு நேர்கொழும் புலிமுகன் இறந்த நீர்மை கண்டு ஆர்கலியாம் எனப் பூதரார்த்தனர் வார்கழல் வீரனும் மகிழ்ந்து நோக்கினான் கழிந்தன தானைகள் காவல் வீரனும் அழிந்தனன் மேல் திசை அரணம் வீட்டியே செழும் திருநகரிடச் சேரும் யாம் என மொழிந்தனர் பூதர்கள் முரணின் முந்தினார் முந்திய பூதர்கள் முனிந்து மேல் திசை உந்திய புரிசையை ஒல்லை சேருரா தம் தமது அடிகளால் தள்ளி புள்ளன சிந்தினர் பறித்தனர் சிகரி தன்னையும் புலம்படு சிகரியரியரியைப் பறித்து பூதர்கள் நலம்படுமகேந்திர நகருள் வீசியே உலம்பினர் அவுணர்கள் உலைந்து சிந்தினார் கலம் பகிர்வு உற்றிடக் கடல் உற்றார்கள் போல் முகுந்தனை வென்றிடும் புரண்கொள் பூதர்கள் புகுந்தனர் மகேந்திர புறத்து ஞலில் தொகும் தொகும் அவுணரைத் தொலைத்துச் சென்றனர் தகும் தகும் இவர்கென சாற்றவே நீக்கமில் மாளிகை நிறைகள் யாவையும் மேற்கு உயர் பூதர்கள் விரைந்து தம்பதத் தாக்கினில் அழித்தனர் தவத்தின் மேலவர் வாக்கினில் அகற்றிய வண்ணமேயன ஆர்த்திடும் கரிபரியவுணராயினோ்தேர்தொகை மாளிகை சிகரம் மாய்ந்திட கூர்த்திடும் நெடுங்கணை கோடி கோடிகள் தூர்த்தனர் சென்றனர் துணைவராயினோர் அன்னது ஓர் அமைதியின் நாடல் மொயம்பினான் வன்னியின் படையொடு மறுத்தின் மாப்படை பொன்னெடும் சிலை இதனில் பூட்டி நீவிற்போய் இந்நகரழித்திரு என்று இமைப்பில் ஏவினான் ஏவி அப்படை இரண்டும் ஒன்றியே மூ உலகு இறுதியின் முடிக்கும் தம்முறு மேவின நகரெலாம் விரவிச் சூழ்ந்தன தீவிழி அவுணரும் எரிந்து சிந்தவே ஒட்டலர் நமையினி உறுத்துச் செய்வதென் விட்டனன் இங்கு உளன் வெறுவலேமெனா நெட்டழல் குழுவியே நிலவி மாநகர் சுட்டனவுடு நிறை பொரியில் துள்ளவே எரிந்தன சில்லடை இறந்து பூழியாய் பிரிந்தன சில்லடை வெடித்த சில்லிடை கரிந்தன சில்லடை கனலி சூழ்தலால் பொறிந்தன புகைந்த சில்லிடை எப்புவனங்களும் இறைஞ்சி சூர்நகர் வெப்பூரு கனல் கொள விழிந்து போயதால் அப்புறள் செஞ்சடை முப்புறமானவை முடிந்ததே என இன்னனம் இன்னதர் எரிவிசைந்துழி அன்னவை ஒற்றர்கள் அறிந்து வலை போய்ப் பொன் இவர் கடிநகர் புகுந்து வாய் வெறியே மன்னவர் மன்னனை வணங்கிக் கூறுவார் காய்கதிர் அண்ணலை கனன்ற நின் மகன் மாயவெம்படையினால் மலைந்துளார்த்தமை தூயது ஓர் புனல் கடல் துன்ன நீ அது தெரிந்தனை நிகழ்ந்த கேட்டிமேல் அங்கு இவை நாரதன் அறையக் கந்தவேள் செங்கையில் வேல்படை செலுத்த அன்னது பொங்குறு தென் புனல் புனரி சேரலும் மங்கியது ஓடிய மாயை தன்படை வஞ்சனி தன்படை மாண்டு போந்துழித்துஞ்சுதல் ஒழிந்தனர் தொன்மைப் போலவே நெஞ்சினில் உணர்வெலாம் நிகழ உஞ்சனர் எழுந்தனர் உம்பராத்திட மாடு புந்தி தீர் மரவர் தாம் ஒரு பார்ப்பட வருவது பார்த்துக் கை தொழு தேற்பொடு பணிதலும் யாரும் வம்மெனா வேற்படை முன்னுற விரைந்து மேல் நிகழ்ந்தெறி கொடு மீண்ட செய்யவேல் ஆனது குமரவேளங்கை போந்ததால் ஊனமில் மாற்றலர் ஒல்லை வந்து மாநகர் மேற்றி செய்வாயில் நன்னினார் மேல் பிசை வாய்தலில் வீரர் சேரலும் ஏற்றனன் தானையோடு இருந்த காவலன் ஆற்றினன் சிறிது அமர் அவனது ஆவியை மாற்றினர் அனிகமும் மாண்டு போயதே குடதிசையிலினைக் கொடிய பூதர்கள் அடி கொடுதள்ளர் ஆண்டு நின்றிடும் படியரசிகரியை பறித்து மாநகர் நடுவுற வீசினர் நமர்கள் மாயவே சோர்வு அருபூதரும் துணைவராகிய வீரரும் தலைவனாம் வீரவாகுவும் சீரிய நகரிடச் சென்று மேல் திசை ஆறழல் கொழுவி நின்று அழித்தல் அண்டலர்வன்மையால் ஆயுத யோசனை உண்டது கொழும் கனல் உண்டையல்லையும் கண்டனம் இதனை நீ கருத்தில் லையமா கொண்டிடல் மண்ணை என்று ஒற்றர் கூறினார் ஒற்றர் இவ்வகை உரைத்தலும் மவுணர்கோன் உளத்தில் செற்றம்மிக்கன நெறிந்தன உரோமங்கள் சிலிர்த்த நெற்றி சென்றன புருவங்கள் மணிமுடி நிமிர்ந்த கற்றை வெங்கனல் கான்றன சுழந்தன கண்கள் கரங்கு சிந்தனைச் சூரன் இத்தன்மையில் கணன்று மரம் கொள்சாரணர் தங்களை நோக்கி நீர்வான் போய் பிறங்கும் ஊழியில் உலகு எலாமழித்திடப் பெயர்வான் உறங்குமா முகில் யாவையும் தருதிர் என்று உரைத்தான் ஐயலின் நிற்புறு தூதுவர் வினவியே ஐய எலுமிப்பணியென தொழுது உண்பரினேகி புயல் இனத்தினைக் கண்டு தம் பாணியால் புடைத்து துயிலெழுப்பியே விழித்தனன் இறை எனச் சொற்றார் எழுபகைப்படுமுகில்களும் வினவியே ஏகி விழுமிதாகிய மகேந்திர திரை வன்முன்மேவி தொழுது நிற்றலும் இத்திருநகரினைத் தொலைக்கும் அழலினைத் தணிவித்திடுவீரென அறைந்தான் அறையும் எல்லையில் நந்தன எழிலிகளகன்று செறிதரும் புகை உருக்கொடு விண்மிசைச் சென்றோர் இரையில் எங்கனும் பரந்தனமாவலீடை போய்க் குரியமாயவன் நெடிய பேர் உருவு கொண்டது போல் கருமுகிர்கணம் உரை முறை மின்னின ககனத்துருமிக்குளம் ஓர் ஆயிர கோடியை ஒகுத்த பருமுடிக்குலகிரியொடுமேறுவும் பகிர்ந்த திருமுடித்தலை துளக்கியே வெறுவினன் சேடன் விண்டுலா மதிர்கடி தன்னை வெங்கனலி உண்டுலா உரு தன்மையும் அவுணர்த்தம் முலைவும் கண்டியாமிருது தொலைந்திடின் ஈண்டொரு கணத்தில் அண்டர் நாயகன் தானே மன்னவன் எமை அடுமா நீட்டம் மிக்க இத்திருநகர் புகுந்து நீராக்கி பாட்டும் வெந்திரல் எரியினை அகற்றிலம் வரிது மீட்டும் ஏகுதும் என்றிடின்ன உணர்போன் வெகுண்டு கூட்டும் வந்தலை செய்வது என்பன புயல்கள் தொல்லை மாமுகில் இவ்வகை உன்னியே சூரன் எல்லை யில் பகல் இட்டிடும் உவழகத்து எய்தி அல்லல் உற்றிடுகின்றதின் ஆடலம் புயத்தோன் கொல்லனம் உயிர் வீடினும் இனிது என குறித்த புந்திமேலிவை துணிவியென நாடியே புயல்கள் சிந்து துள்ளி ஒன்று இபத்துணையளவையில் சிறிய முந்தியோரை பொழிந்தன பொழிதலும் முடிந்த அந்த மாநகர் மேல் திசை பொடித்திடும் அழலே ஆயத்தன்மையை நோக்கினான் ஆறு தடந்தோள் நாயகன் படைக்கிறையவன் அழல் எழ நகைத்து தீ இந்நாற்றலை அழித்தன மேகமோ செருனர் மாயமே கொலோ என்று தேர்வுற்றனன் மனதில் தேருகின்ற உழிநாரதன் விண்ணடைச் சென்று வீரகேல் இவை ஊழினால் முகில் இனம் பெய்ய சூரன் ஆணையால் வந்தன வடவயம் தொல்லோன் மூரி வெம்படை தொடுத்தியால் விரைந்தன மொழிந்தான் விண்ணில் வந்திவை நாரதன் உரைத்தனன் மீட்டும் துண்ணனச் செலவினவியே வாகயம் துணைத்தோம் அண்ணல் ஊழினாளானல் படை தூண்டினன்னது போய் கண்ணகல் முகில் இனத்தினைச் சூழ்ந்தது கணத்தில் சூழல் போகிய எழிலிகள் யாவையும் சுற்றி ஊழிமாப்படையவற்றிடப்புனலெலாம் உண்டு வாழி மொயம்பனையடைந்தது மற்றது காலை ஆழிமாள் கடல் தொகை என வீழ்ந்தன அவையே மறிந்த எல்லில் ஆறுமா முகம் உடைவள்ளல் சிறந்தாறு எழுத்த உண்மையை விதிமுறை செப்ப இறந்த தொல்மிடல் வருதலும் உயிந்து உடன் எழுந்து புறம் தரும் கடல் அதன் இடை ஓடின புயல்கள் விழிந்து கொண்டல்கள் எரிதலும் பாரிட வெள்ளம் எழுந்து துள்ளியே அர்த்தன மலர் மழை இமையோர் பொழிந்துவானிடையாடினர் இவை கண்டு பொறாமல் உழுந்து கண்ணடி செல்லும் முன்போயினர் ஒற்ற கொற்றவையாடுருகோநகர் நண்ணி அற்றமில் மன்னன் அடித்துணை மீது தற்று உரு பூமுடி தாழை இறைஞ்சி மற்ற இது கேள்மியை என்று வகுப்பார் கூழி புகுந்துழி உற்றிடு கொண்மு ஏழும் விரைந்து நின் ஏவலின் விண் போய் விழ்ப்புனல் சிந்துவு மேல் திசை தன்னில் சூழுரும் அங்கியினைத் தொலைவித்த மாற்றலர் தூதுவன் மற்றது காணு வீற்றொரு தீப்படை ஏழ்முகில் மீது மாற்றலின் விட்டிட அன்னவை வீழ்ந்து மேல் திசை வாய்தலில் வேலை புகுந்த வன்னி செறிந்தன வாய்ந்தனையென்றே உன்னலை பூதர் ஒழிந்திடும் வீரர் அன்னதன் எண்மையின் ஆடுறுகின்றார் இந்நகர் என்றலும் ஏந்தல் முனிந்தான் மயிர்புறம் பொடித்திட வரை கொள்மார்பகம் வியற்புறையறிதழல் விழிகள் சிந்திட உயிர்ப்பு இடை புகை வர ஒருமுக்காறு என சேர்த்திடும் அன்னவன் இதனைச் செப்பினான் போரினை இழைத்துவெம்பூதர் தங்களை வீரர்கள் தொகையினை வீட்டிப் பின்னுர சார் ஒரு சிவன் மகன் தன்னை வென்றியவன் சேருதும் கொணர்தீர் நம் தேரை என்றனன்